வணக்கம் நச்சினியின் நித்தம் ஒருமுத்து என்று கவியரசு கண்ணதாசன் அவர்கள் எழுதியுள்ள பக்குவம் என்ற தலைப்பில் உள்ள கட்டையில் இருந்து சில பகுதிகள் பக்குவம் என்பது என்ன ஒரு மனிதன் பக்குவம் அடைவதற்கு முன் உள்ள நிலை என்ன அடைந்த பின் காணும் நிலை என்ன பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சில அற்புதமான ஓமைகளை கூறுகிறார் குடத்தில் தண்ணீர் முள்ளும் பக் பக் என்று சத்தம் உண்டாகிறது நிரம்பியதும் அச்சத்தம் நின்று விடுகிறது தேனியானது மலரில் உள்ளே இருக்கும் தேனை அடையாமல் இதழ்களுக்கு வெளியே இருக்கும் வரையில் அரீங்காரம் பண்ணிக்கொண்டு பூவி சுற்றி சுற்றி வரும் ஆனால் பூவுக்குள் நுழைந்துவிட்டால் சப்தம் செய்யாமல் தேனை குடிக்கும் சுடாத மாவு பலகாரம் ஒன்றை கொதித்துக் கொண்டிருக்கும் நெய்யில் போட்டால் முதலில் பட்பட் என்று சத்தம் உண்டாகும் அந்த பலகாரம் வேக வேக அதன் சத்தம் குறையும் முற்றிலும் வெந்தவுடன் சப்தமே கேட்காது பக்குவமற்ற நிலைக்கும் பக்குவ நிலைக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை பகவான் எவ்வளவு அழகாக கூறியிருக்கிறார் கல்லூரியில் படிக்கும்போது ஒரு இளைஞனுக்கு எல்லாமே வேடிக்கையாகத் தருகிறது கல்யாணமாகி குழந்தை குட்டிகளோடு அவன் வாழ்க்கை நடத்தும் போது ஒவ்வொரு வேடிக்கைக்குள்ளும் வேதனை இருப்பது அவனுக்கு புரிகிறது இளமை காலத்து ஆரவாரம் முதுமை அடையடைய குறைந்து வருகிறது ஒவ்வொரு துறையிலும் நிதானம் வருகிறது இருபது வயது இளைஞனை பெண் பார்க்க சொன்னால் எல்லா பெண்களுமே அவன் கண்களுக்கு அழகாய்த்தான் தெரிவார்கள் நாற்பது வயதிற்கு மேலேதான் நல்ல பெண்ணை தேர்ந்தெடுக்கும் தெளிவு அவனுக்கு வரும் கல்லூரி மாணவனை படிக்க சொன்னால் காதல் கதையையும் மர்ம கதையையும் படிப்பதில்தான் அவன் கவனம் செலுத்துவான் காதலித்து தோற்ற பின் தான் அவனுக்கு பகவத்கீதையை படிக்கும் எண்ணம் வரும் மேலை நாட்டிலே ஒரு பழமொழி உண்டு இருபது வயதிற்குள் ஒருவன் கம்யூனிஸ்ட் ஆகவில்லை என்றால் அவன் அப்பாவி முப்பது வயதிற்கு மேலும் அவன் கம்யூனிஸ்டாக இருந்தால் அவன் மடையன் இதுதான் அந்த பழமொழி பரபரப்பான பருவ காலத்தில் கோயிலுக்கு போனால் தெய்வம் தெரியாது என்பது மட்டுமல்ல அங்கே சிலையில் இருக்கும் அழகு கூட தெரியாது ஐம்பது வயதில் கோயிலுக்கு போனால் சிலையில் இருக்கும் ஜீவனும் தெரியும் இதில் வெறும் பருவங்களின் வித்தியாசம் மட்டுமில்லை பக்குவத்தின் பரிணாம வளர்ச்சியும் அடங்கியிருக்கிறது உள்ளம் உடலுக்கு தாவி உடல் ஆன்மாவுக்கு தாவிய நிலையே பக்குவப்பட்ட நிலை தேலை பிடிக்கப் போகும் குழந்தை அதையே அடிக்கப் போகும் மனிதனாக வளர்ச்சியடைகிறது அதற்கு பிறகு அந்த தேலிடமே கூட அனுதாபம் காட்டும் ஞானியாக அந்த மனிதன் மாறிவிடுகிறான் சரியாக கணக்கிட்டால் மனித வாழ்க்கைக்கும் மூன்று கட்டங்கள் உள்ளன முதற்கட்டம் ஒன்றுமே புரியாத உணர்ச்சி கூத்து இரண்டாவது கட்டம் ஏதோ இருப்பதாக ஆனால் தெளிவாக தெரியாத மயங்கிய நிலை மூன்றாவது கட்டம் பிரபஞ்சம் எவ்வளவு பெரியது என்றும் நமக்கும் மேலே ஒரு நாயகன் இருக்கிறான் என்றும் முழு நம்பிக்கை கொண்ட ஞான நிலை இந்த மூன்றாவது நிலையை முதற் கட்டத்திலேயே பலர் உண்டு சுவாமி விவேகானந்தரை போல வளைந்து கொண்டே வளர்ந்த மரங்கள் உண்டு அவர்கள் எல்லாம் பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் அந்த நிலையை எழுதியவர்கள் மற்றவர்கள் அனுபவத்தின் மூலமாகத்தானே பக்குவ நிலையை அடைய வேண்டியிருக்கிறது எகிப்து மன்னன் பாரூக் பட்டம் துறந்து பாரிஸ் நகரில் சீரொழிந்த போதுதான் மனிதாபிமானம் என்றால் என்ன என்பதை உணர முடிந்தது ஆனால் அரண்மனை வாசத்திலேயே உணர்ந்து கொண்ட சித்தார்த்தன் கௌதம புத்தரான வரலாறும் நம்முடைய நாட்டிலே உண்டு எனது நண்பரும் முன்னாள் அமைச்சருமான தோழர் நெடுஞ்செலியன் அவர்கள் ஒரு கட்டுரையில் நாஸ்திகன் தன் கொள்கையிலே தெளிவாகவே இருக்கிறான் என்றும் ஆஸ்திகன் தான் தடுமாறுகிறான் என்றும் கடவுள் இல்லை என்பதை நாஸ்திகன் உறுதியாகச் சொல்லுகிறான் என்றும் உண்டு என்பதற்கு ஆஸ்திகன் ஒழுங்காக விளக்கம் தர முடியவில்லை என்றும் எழுதியிருக்கிறார் எந்த புத்தியும் தேவையில்லை எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்ல முட்டாளாலும் முடியும் ஆனால் உண்டு என்று தான் அதை நிலைநாட்ட போதுமான அறிவு தேவைப்படும் பூமிக்கு கீழே என்ன இருக்கிறது என்று கேட்டால் எதுவுமே இல்லை என்று குழந்தைகூட பதில் சொல்லிவிட முடியும் ஆனால் அடியிலே நீர் கீழே நெருப்பு என்று சொல்ல விஞ்ஞான அறிவு வேண்டும் பாத்திரம் செய்பவனுக்கு பல நாள் வேலை போட்டு உடைப்பவனுக்கு ஒரு நாள் வேலை நன்றி வணக்கம்